ம் குருபிரணு மகேஸ்வரட்சா தமை ஸ்ரீ குரவே நமத் பிரமர்சன நமமோ நரங்கோ நக அனப்பேஷுச்சிர் கருணா ஏவம் லக்ஷணசம்பரு பிரம்மவித்தம உபாசாத்ய பிரயத்னேன ஜிஜாசோஸ்வார்த்தசித்தயே இத்தகைய குருநாதர் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் அனந்த கோட்டி பிறவிகளில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதை ஆதிசங்கரர் அடுத்த ஸ்லோகத்திலே சொல்லியிருப்பதையும் நினைவு நான் விரும்புகிறேன் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அதனுடைய பொருளை சொல்லுகிறேன் विधिना, ஜன்னை சதாரேஷ் விதினஸ்வயாச்சீமேத்தியிருப்போச்சரன்பு தா விதாரண இதன் பொரு ஜன்மானேக்கதைகி எண்ணற்ற பிறவிகளில் சதா ஆதரயுஜா பக்தியா எப்பொழுதும் இடைவிடாத பக்தியோடு அது மட்டுமல்ல வைதிக லக்ஷனேன விதினா வேதங்களில் சொல்லப்பட்ட முறைப்படி நன்கு ஆராதிக்கப்பட்ட ஈஷகா ஈஸ்வரன் ஸ்வயம் சந்துஷ்ட மகிழ்ச்சியுடன் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட எண்ணற்ற பிறவிகளில் இடைவிடாது சாஸ்திர லட்சணங்களோடு தன்னை இணைத்து கொண்டு முறைப்படி இறைவனை ஆராதனை செய்யும் பொழுது அந்த ஈஸ்வரன் நம்முடைய வழிபாட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு எப்படி வருகிறார் சாக்ஷா ஸ்ரீ குருரூபமேத்திய கிருபையா மிக கருணையோடு குரு வடிவிலே அவர் எழுந்தருள்கிறார் திருக்கோச்சரஹாசன் பிரபு அந்த இறைவனானவர் கண்முன்னே குரு வடிவத்திலே காணப்படுகிறார் தாயுமானவர் இதை பற்றி பல இடங்களிலே அற்புதமாக சொல்லியிருக்கிறார் ஆதி அநாதியும் ஆகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி என்று இறைவனே குருவாக வந்ததை வர்ணித்து பாடியிருக்கிறார் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாகத் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்றும் மற்றொரு இடத்திலே தாய்மானவர் பாடியிருக்கிறார் எனவே நீண்ட காலம் நாம் செய்த பூஜா பலன் புண்ணியத்தின் பலன்தான் இறைவனே குரு ரூபமாக வருகிறார் என்று நம்முடைய பெரியோர்கள் சாஸ்திரங்கள் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் தத்துவம் சாது விபோத்ய தத்துவத்தை நன்றாக உபதேசம் செய்து தத்துவம் என்றால் தத்துவத்தை சாது என்றால் நன்றாக விபோத்ய புரியும்படி உபதேசம் செய்து சம்சாரதுக்கார்ணவாது தானு தாரயதி அந்த பக்தர்களை சம்சாரதுக்கம் என்கின்ற கடலிலிருந்து இந்த பிறப்பு இறப்பு சுழலாகிய துன்பக்கடலிலிருந்து தாரையத்தி கடக்கும்படி செய்கிறார் என்று குருநாதருடைய சிறப்பையும் குருநாதரால் செய்யப்படும் உயர்ந்த காரியத்தையும் இந்த ஸ்லோகம் வர்ணித்திருக்கிறது அதாவது பூஜையின் பயனாக இறைவனே குரு வடிவிலே வந்து பக்தர்களுடைய துயரங்களை முற்றிலும் நீக்கி வைக்கிறார் எனவே குருநாதரை கடவுளாகவே கருத வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் மிக அற்புதமாக உபதேசம் செய்திருக்கிறது குருவினுடைய லக்ஷணங்களையும் குருவினுடைய அருமை பெருமைகளையும் உணர்ந்து கொண்டு குருநாதரிடம் பேரன்பு செலுத்தி இடைவிடாத அவரிடமிருந்து மெய்ப்பொருள் தத்துவத்தை கேட்டு சிந்தித்து தெளிவு பெற்று வையத்துள் மனிதனாக பிறந்ததனுடைய பயனை ஜீவர்களாகிய உயிர்கள்